வணக்கம் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக என் எச் ஏ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் இந்தியா அமைப்புடன் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கையெழுத்திட்டது இரண்டு தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று இந்திய கடற்படை கப்பல் தகாஷ் மூன்று நாள் பயணத்திற்காக மொராக்கோவின் டாங்கியர் நகரத்திற்கு வந்தடைந்தது இனி இன்றைய கேள்விகள் 1. உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. கோட்பந்தர் கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது 3. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் விமான டிக்கெட்டுகளுக்கு எந்த நாடு பசுமை வரி விதிக்க உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி